வணக்கம் நச்சினேயின் செய்திச்சேவை அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினெட்டு புரட்டாசி மாதம் ஏழாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில தொகுத்து முக்கிய செய்திகள் ஸ்டெர்லைட் சூடு வழக்கை சிபிஐ விசாரிக்குமாறு மதுரை உயர்நீதிமன்ற கிளை பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது தமிழக மீனவர்கள் வாழ்வாதாரத்திற்கான வேலைநிறுத்த போராட்டத்தில் தமிழக அரசு தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளாா் புவி வெப்பநிலை அதிகரிப்பை ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவுக்குள் கட்டுப்படுத்தாவிட்டால் மிகப்பெரிய இயற்கை பேரழிவுகளை சந்திக்க நேரிடும் என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார் குட்கா ஊழல் வழக்கில் சுகாதார ஆய்வாளர் சிவக்குமாரின் ஜாமீன் மனு குறித்து சிபிஐ பதிலளிக்க வேண்டும் ஜாமீன் மனு மீதான விசாரணை அக்டோபர் பதினாறுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தேனியில் ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பிலான இருநூற்று ஐம்பது கிலோ குட்கா பான் மசாலாவை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் சென்னை பாரிமுனையில் பத்திரிய தெருவில் உள்ள பூக்கடைகளுக்கு வைக்கப்பட்டுள்ள சீலை மாலை 5 மணிக்குள் அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பேராசிரியர் நிர்மலா தேவி விவகாரத்தில் ஆளுநர் மாளிகைக்கு எந்த தொடர்பும் இல்லை பேராசிரியர் நிர்மலா தேவி ஆளுநர் மாளிகைக்கு தொடர்பில்லை என்றும் விமர்சனங்களுக்கும் ஒரு எல்லை உண்டு என ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மூன்று நீதிபதிகளை நியமனம் செய்ய உச்சநீதிமன்ற ஜொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது தேசிய மனித உரிமை ஆணையத்தின் வெள்ளிவிழா சிறப்பு தபால் தலையை பிரதமர் வெளியிட்டாா் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் வாக்காளர் பட்டியலில் பெருமளவு போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாக கூறி காங்கிரஸ் தாக்கல் செய்திருந்த மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது இணையதளம் இயங்குவதற்கு அடிப்படையாக இருக்கும் சர்வர்களின் பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட உள்ளதாக ரஷ்யா டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது மூலம் வெளிவரும் அனைத்து விவகாரங்களையும் மூத்த நீதிபதிகள் மற்றும் சட்ட வல்லுநர்கள் அடங்கிய குழு மூலம் விசாரிக்க முடிவு செய்துள்ளது சபரிமலைக்குள் நுழையும் பெண்களை இரு துண்டுகளாக வெட்ட வேண்டும் என்று கேரள நடிகரும் பாஜக ஆதரவாளருமான கொள்ளம் துளசி தெரிவித்துள்ளார் இதனிடையே சர்ச்சை எழுந்துள்ளது எய்ம்ஸ் மருத்துவமனையில் கோவா முதல்வர் பாரிக்கர் அமைச்சர்களுடன் சந்திப்பு நிகழ்த்தினார் ஆந்திராவில் புயல் தாக்குதலில் ஒன்பது லட்சம் பேர் பாதிப்படைந்துள்ளனர் முப்பதாயிரம் ஏக்கர் பயிர்கள் நாசமடைந்துள்ளன டாடா மோட்டார் நிறுவனத்தின் கார்பரேட் கம்யூனிகேஷன் தலைவர் சுரேஷ் ரங்கராஜன் மீது பாலியல் புகார் எழுந்துள்ளதை அடுத்து கட்டாய விடுப்பில் செல்லுமாறு அந்நிய நிறுவனம் உத்தரவிட்டுள்ளது ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு அஞ்சல் தலை செய்திகள் பாட்டோடுதான் நான் பேசுவேன் பொது அறிவு சமையல் சமையல் போன்ற தரமான ஒளிக்கோப்புகளை செய்வி மடுக்கி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வங்கி முறைகள் வாடிக்கையாளர்களை சரியாக நடத்தாதது ஆகிய காரணங்களுக்காக ஆஸ்திரேலியாவின் டாப் பேங்க் ஆன ஏ என் வங்கி இருநூறு ஊழியர்களை வேலையை விட்டு அனுப்பி அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது அமெரிக்கா ஈரான் மற்றும் ரஷ்யாவிடம் மோடி வரும் நிலையில் இந்தியா இந்த இரு நாட்டுடன் ஒப்பந்தங்களில் ஈடுபட்டு வருவதால் இந்தியா மீது பொருளாதார தடை விதிக்கப்பட்ட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன சீனாவுடன் வர்த்தக போர் தொடங்கியிருக்கும் நிலையில் அந்நாட்டிற்கு அணுசக்தி தொழில்நுட்பம் வழங்குவதை தடுத்து நிறுத்தும் நடவடிக்கைகளை அமெரிக்க அதிபர் டிரம்ப் முன்னெடுத்திருக்கிறார் பத்திரிகையாளர் ஜமால் ஹசோகி துருக்கியில் உள்ள தூதரகத்திற்குள் கொல்லப்பட்டமைக்கான வீடியோ மற்றும் ஒளிநாடா ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக துருக்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஈரானிடமிருந்து எண்ணெய் மற்றும் ரஷ்யாவிறமிருந்து ஏவுகணைகளை வாங்கும் இந்தியாவின் திட்டம் இந்தியா அமெரிக்கா உறவுக்கு உதவாது என்று அந்நாடு எச்சரித்துள்ளது சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்குச் சென்ற சோயிஸ் ராக்கெட்டில் நடுவானில் கோளாறு ஏற்பட்டதை அடுத்து விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ரஷ்யா தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது வணிகச் சில்லறை விலை பணவீக்க விகிதம் செப்டம்பரில் மூன்று புள்ளி எழுபத்தி ஏழு இருந்து பணவீக்க விகிதம் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்யம் எட்டு உயர்ந்து செப்டம்பரில் மூன்று சதவீதமாக உயர்ந்துள்ளது சிங்கர் ஸ்ரீலங்கா மற்றும் சோனி ஒன்றிணைந்து புதிய ஒ மற்றும் நான்கு கே ஹச் தொலைக்காட்சி உற்பத்தி வரிசையை அறிமுகப்படுத்தியுள்ளன சரிந்து வரும் ரூபாயின் மதிப்பை மீட்பதற்கான முயற்சியில் பதினைந்து பொருட்களுக்கான இறக்குமதி வரியை பத்து உயர்த்தி மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைய துவங்கியுள்ளதால் கடுமையான சரிவை கண்ட இந்திய பங்குச்சந்தைகள் மீண்டுள்ளதாலும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிவிலிருந்து மீண்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஹைதராபாத் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் நாளில் சரிவை சந்தித்த விண்டீஸ் அணி ஏழு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று ரன்கள் குவித்தது உலகம் மல்யுத்த சாம்பியன்ஷிப் தரவரிசை இந்திய வீரர் பஜ்ரங் புனியா சாதனை படைத்துள்ளார் சமுத்திரகனி ரம்யா பாண்டியன் மற்றும் பலர் நடித்துள்ள ஆண் தேவதை படம் வெளியாகியுள்ளது இப்படம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியான தி பர் ஆஃப் ஹாப்பினஸ் என்ற ஹாலிவுட் படத்தின் தழுவல் என்பது தெரியவந்துள்ளது பொல்லாதவன் ஆடுகளம் படங்களை தொடர்ந்து தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணி இணைந்துள்ள படம் வட மூன்று பாகங்களாக உருவாகும் இந்த படத்தின் முதல் பாகம் வருகிற பதினேழாம் தேதி வெளியாகிறது பாலாஜி தரணிதரன் இயக்கத்தில் அவர் நடித்துள்ள சிதகாதி படம் ரிலீஸுக்கு தயாராகி வருகிறது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்திச் சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்